நாற்றினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலுமையிலு விட்டு விட்டு வரும் ஜுரத்தை தீர்க்கக்கூடிய ஏலைய மருந்து ஆடத்தோட இலை அல்லது ஆடத்தோட இலை சூரணம் அரை தேக்கரண்டி வெட்டி அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து பணங்கற்கண்டு கலந்து தண்ணீர் விட்டு தீநீராக்கி இதை ஒரு பானமாக பருகி வந்தால் விட்டு விட்டு வரும் முறை ஜுரம் காணாமல் போகும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்